وقال النبي صلى الله عليه وسلم ان الله يحب الملحدين في الدعاء او كما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العالمين وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானபூத்தால் அவிற்கே உரித்தாக்கு எப்பெருமானா சலல்லாக அழிவு செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாவாக்கள் தாவகைங்கள் தபத்தாவகைகள் சாதிகங்கள் சுகதாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலமட்டுமாகு அன்புக்கும் இறைநேசத்திற்கும் முறைத்தான் அல்லாகுவின் நல்லடியார்களே இன்றைய தலைப்பு அங்கீகாரம் யாரிடம் ஒரு மனிதன் யாரிடத்திலே அங்கீகாரத்தை பெற வேண்டும் எந்த அங்கீகாரம் சிறந்த அங்கீகாரமாக ஆகும் என்று குரானிடத்திலையும் அதீசிடத்திலையும் கேட்டார் நிறைய அங்கீகாரத்தை குரானும் அதீசும் ஆகுமாக்குகிறது ஆனால் ஒரே ஒரு அங்கீகாரத்தை மட்டும் மிக முக்கியமானதாக என்னென்ன அங்கீகாரங்கள் ஆகுமானது எது அவசியமானது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒரு மாணவன் ஆசிரியரிடத்திலே அங்கீகாரம் பெறுவது முக்கியமானது என்று மார்க்கம் பணிக்கிறது ஆகுமானது என்று மார்க்கம் பணிக்கிறது மாணவனாக போகக்கூடியவர்கள் எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதில்லை ஆசிரியரிடத்திலே பிரியத்தை பெறுவதில்லை வரலாற்றிலே ஒரு செய்தி பதிவாகும் ஏறத்தால ஒரு ஆசிரியரிடத்திலே மாணவர் முப்பது ஆண்டு பயில்கிறார் ஷக்கீக்குல் பல்கீர் அகமதுல்லாஹி தாலாலை இவர்களிடத்திலே முப்பது ஆண்டு ஒரு மாணவர் பயிலுகிறார் அவர் பெயர்தான் ஹாத்தமுல் ரசம் முப்பது ஆண்டு பயின்றதற்கு பிறகு விடைபெற்று செல்லுகிற பொழுது ஆசிரியர் மாணவரை பார்த்து கேட்கிறார் ஏனத்தால முப்பது ஆண்டுகள் என்னிடத்திலே படித்திருக்கிறீர்கள் உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்களை என்னிடத்தில் எடுத்திருக்கிறீர்கள் என்று ஆசிரியர் கேட்கிற பொழுது இந்த மாணவர் சொன்ன வார்த்தை ஒரு எட்டு விஷயங்களை எடுத்துக் என்றார் முப்பது ஆண்டுகளில் அவர் எடுத்துக்கொண்டது எட்டு தான் ஆசிரியர் கேட்கிறார் வருஷத்துக்கு ஒண்ணுன்னா கூட முப்பது ஆண்டுகளுக்கு முப்பது விஷயம் பெற்றிருக்க ஆனால் நீங்கள் எட்டு என்று சொல்கிறீர்களே அது என்னென்ன என்று சொல்ல முடியுமா மாணவர் சொல்லுவார் காத்தமுள்ள அசம் ரஹமத்துல்லாஹித்தாலை சொல்லிக்காட்டுகிறார்கள் முதலாவதாக உங்களிடத்தில் நான் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா வாழுகிற காலத்திலே எல்லோரும் நம்மோடு சேர்ந்திருக்கிறார்கள் நான் மரணமானதற்கு பிறகு என்னோடு யார் யார் வருவார்கள் என்று நான் எண்ணி பார்க்கிறேன் ஆசிரியரே ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்கள் தான் மரணம் இல்லாதவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை மரணமானதற்கு பிறகு என்னோடு சேர்ந்து வருபவர்கள் யார் பெட்டெடுத்த தந்தை வருவாரா தன்னுடைய அன்பையை கொட்டி கொடுத்து வளர்க்க தாய் தான் வருவாரா காலம் முழுக்க தன்னோடு இருக்கிற இல்லால் வருவாளா சகோதர உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரர்கள் வருவார்களா தோளோடு தோல் சேர்த்து வண்டிகளை பின்னால் வைத்து ஊரையே சுட்டிக்காட்டுகிற நண்பர்கள் தான் வருவார்களா இறந்து போனதற்கு பிறகு என்னை உள்ளே வைக்கிற பொழுது என்னோடு யாருமே வரப்போவதில்லை என்னோடு வருகிற ஒரு சாதனம் இருக்கிறது என்றால் நான் செய்த அமல்கள் என்னோடு வரும் அதனால் ஆசிரியரே உங்களிடத்திலிருந்து நான் முதலாவதாக கற்றுக்கொண்டது நல் அமல்களை கற்றுக்கொண்டேன் வாழ்நாளில் நான் ஒவ்வொரு நாளும் அமலை பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொண்டேன் என்றால் அல்லாஹல்கிறான் பமை எலிக்கோ ஆரம்பிகி பழியாமல் அமலன் அல்லாஹவை யார் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் நல்லமல் செய்யட்டும் என்கிற ஆற்றப்படாரி அதனால முதலாவதாக உங்களிடத்தில் நான் கற்றுக்கொண்டது நல் அமல்களை இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர்களிடத்திலிருந்து இந்த நல்லமல்கள் விஷயங்களை யாராவது கற்றது உண்டா பாடம் நடத்துகிற பொழுது சொல்லுகிற சொர்க்க நரகங்களை எல்லாம் பத்தி பேசி ஆசிரியர் பாடம் நடத்துவார் தம்பி நரகத்தினுடைய வேதனைகளை எல்லாம் நிறைய சொல்றாரு சொர்க்கத்தினுடைய நேமத்துக்களை எல்லாம் சொல்லி நீங்க எதுக்குப்பா போவீங்க என்று கேட்கிற பொழுது எல்லோரும் என்ன சொல்லுவார்கள் நாங்கள் சொர்க்கத்திற்கு தான் செல்லுவோம் சொர்க்கத்திற்கு செல்லுவோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க ஒரே ஒரு மாணவர் மட்டும் கேட்டாரா சார் நீங்க எதுக்கு போவீங்கப்பா இவ்வளவு தூரம் நான் பேசுறேன் நான் எதுக்கு போவேன் சொர்க்கத்துக்கு தான் போகணும்னு எனக்கு ஆசை அப்படின்னா எனக்கு சொர்க்கம் வேணாம் சார் நான் நரகத்துக்கு போவேன் அங்கே வந்து பாட எடுத்துட்டு என்ன செய்யறது அதனால நான் நரகத்துக்கே போயிறேன் நம்முடைய ஆசிரியர் அமைப்புகள் எல்லாம் இப்படித்தான் மாணவர் ஆசிரியர் அமைப்புகள் சொல்கிறது ஆனால் சகீக்குல் பல்கீர் அமத்துல்லா இடத்திலே கட்டறிந்த மாணவர் முதலாவதாக வாழ்க்கை முழுக்க அமலை தேர்வு செய்கிறார் இரண்டாவதாக சொன்னார் நான் இரண்டாவது உங்களிடத்திலே கட்டது தெரியுமா கடல்களின் அரிப்பு அதிகமாகிற பொழுது பாறைகளை வைத்து தடுப்பார்கள் கடல் அலை ஓயாம அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இது போன்று எண்ண அலைகளும் அடித்துக் கொண்டேதான் இருக்கும் எண்ணத்தை யாராவது கட்டுப்படுத்தியதுண்டா எதையுமே சிந்திக்கக்கூடாதுங்கிறது சிந்திச்சுட்டு இருப்பான் எதையுமே சிந்திக்காமல் ஒரு மனிதன் இருக்க முடியாது கடல்களின் அறிப்பை போன்று எண்ணங்களும் அரித்துக் கொண்டே வருகிறது கடல்களின் அறிப்பை தடுப்பதற்கு ஏதோ பாறைகளை போடுகிறார்கள் அறிப்பை எதை வைத்து தடுப்பது என்னமும் சொல்கிறது அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான பாவங்களை அள்ளி இந்த எண்ண அறிப்புகளை தடுப்பதற்கு என்ன வழி நானும் அங்கும் இங்கும் அலைந்து பார்த்தேன் ஆசிரியரே உங்களிடத்திலே கற்றுக்கொண்டேன் நீங்கள் ஓதி கொடுத்த வசனத்தை வைத்து பெற்றுக்கொண்டேன் என்ன அறிப்பை தடுப்பதற்கு அல்லாஹு பயன்படுத்துகிற ஒரே வழி என்ன தெரியுமா அம்மாமன் பைங்கள் ஜன்னத்தை இயல்பா அல்லாஹுவினுடைய பயம்தான் இறையச்சம்தான் எண்ணத்தின் அறிப்பை தடுக்கும் என்கிறான் அல்லா அம்மாமன் ஹாஃப மக்காமரப்பிகி அல்லாஹுவிடத்தில் இருக்கிற இடத்தை யார் பயப்படுகிறாரோ நரகத்தை அவருக்கு சொருக்கம் ஒதுங்குமிடம் என்கிறான் குழாடனி அவன் தான் நக்ச கட்டுப்படுத்த முடியுங்கிறான் அதனால நான் இரண்டாவதாக பயத்தை அல்லாஹுவின் பயத்தை மனதிலே தேக்கிக் கொண்டேன் ஷாபில் அகமத்துல்லாஹி தாலாவினுடைய காலத்திலே ஒரு வரலாறு நட கணவன் மனைவியின் மீது ஏகபோக பிரியம் சில கணவன் அப்படியும் இருப்பார்கள் சஜிதா செய்ய சொன்னாலும் செய்வான் மனைவிக்கு என்ன சொன்னாலும் செய்வான் இப்படி ஒரு கணவன் மனைவி இடத்துல போய் ஆசையோடு பேசுகிறான் மனைவிக்கியோ பிரியமில்லை சந்தோஷம் இல்லை அதனால தன்னோடு இணங்கி வருவதற்காக அவன் பேச்சுகிறான் கடைசியில் அவன் பொறுத்து பொருந்து பார்த்துட்டு போட ஜகன்னா நீ நரகவாசி அவனேடு திருப்தித்தான் இவனுக்கு வந்ததே கோபம் நான் நரகவாசியாக இருந்தால் நீ தரா அடுத்து நான் நரகவாசியாக இருந்தால் நீ தலா என்று சொன்னதற்கு பிறகு ஊரில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய ஆளும்களையும் சந்தித்து இப்படி நான் சொல்லிவிட்டேன் என்னுடைய மனைவியை பார்த்து நான் சொல்லிவிட்டேன் நான் நரகவாசியாக இருந்தால் நீ தலாக்கம் சொல்லிவிட்டேன் எல்லோரும் சொன்னாங்க நரகமா சொருக்கமாங்கிறத தீர்மானிக்கிறது அல்ல அதனால் நீங்க தலாக்கு சொன்னதனால தலாக்காக ஆயிடும் என்று ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள் சாபிர் அகமத்துள்ளாஹி தலாவிடத்தில் இந்த வழக்கு சொல்கிறது என்னை பார்த்திய மனைவி ஜகன்னு சொல்லிட்டா நரகவாசின் சொன்னா உடனே நான் சொன்னேன் எனக்கு நரகமாக இருந்தால் நீ தலாக் என்று சொல்லிவிட்டேன் அவளும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் நானும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஏதோ கோபத்தில் சொல்லிட்டோம் சந்தோஷத்தில் தலாக் சொல்லுவாங்க சிரிச்சுக்கிட்டே கோபத்தில் தான் சொல்லுவாங்க கோபத்தில் நான் தலாக் சொல்லிட்டேன் இது சேருவதற்கு ஏதாவது வழியிருக்கிறதா என்று கேட்க இமாமு நான் ஷாஃபிர் அகமதுல்லாஹி தாளாலை என்றவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள் ஜகன்னமியா இல்லையா என்பதை தீர்மானித்தால் நீ நரகவாசியா இல்லையா என்பதை தீர்மானித்தால் தலாக்கா இல்லையா என்பதை முடித்துவிடலாம் நீ இறைவனை என்றைக்காவது பயந்ததுண்டா என்று கேட்டாக்கலாம் என்ன இப்படி கேட்டீங்க காலம் முழுக்க ரபுடால மீனை பயந்திருக்கிறேன் சில நேரங்களிலே எனக்கு பயம் ஏற்படுகிற பொழுது அல்லாகவே அழைத்து அழைத்து அழுதிருக்கிறேனே இறைவனை பயந்த நேரங்கள் நிறைஞ்ச உண்டுதான் சொன்னாங்க அல்லாஹ் குருஹானிலே சொல்லுகிறான் யார் அல்லாகவே பயப்படுகிறாரோ அவருக்கு ரெண்டு சொர்க்க இருக்குன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் அதனால நீ சொர்க்கவாசி நீ நரக உனக்கு கிடையாது ரபுலானவியனை யார் பயப்படுகிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசி அதனால ஜகன்னவி இல்ல மனைவியோடு சேர்ந்து தாராளமாக வாழலாம் என்றார்களான் அன்றுக்குரியவர்களே எண்ணி பார்க்கவள் இதைத்தான் சாத்தம் லட்சம் சொல்கிறார்கள் இரண்டாவதாக நான் கற்றுக்கொண்டதே உங்களிடத்திலிருந்து பயம் இது வந்துவிட்டால் நச்சை கட்டுப்படுத்தி விடலாம் மூன்றாவதாக ஆசிரியரை பார்த்து சொன்னார்கள் ஆசிரியரே நான் உலகத்திலே வாழுகிற பொழுது எதெல்லாம் அழிகிறது எதெல்லாம் அழியாதது என்று ஒரு ஆராய்ச்சி செய்தேன் எதெல்லாம் அழிஞ்சு போகும் எதெல்லாம் அழியாது எதப்பாத்தான் அழிகிற பொருளாதான் தெரியுது அழியாத பொருளை ஒன்றும் என்னுடைய பார்வைக்கு தெரியவில்லை குரானை எடுத்து நான் ஓதுகிற பொழுது உங்கள் நீங்கள் நடத்திய பாடம் நினைவுக்கு வருகிறது ஒமா ஐந்தக்கும் என்புத் ஒமா இந்த அல்லா விபாக்கி உங்களிடத்தில் இருக்கிற அத்தனையும் அழிந்து போகும் அல்லாகும் இடத்தில் இருப்பதுதான் அழியாத மனுஷன் எல்லாமே அழிந்து வேண்டும் அதனால் அழிகிற தர்மத்தை நான் கொடுத்து அணியாத நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறேன் இதுதான் நான் செய்கிற மூன்றாவது ஆவணம் மனிதனிடத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் அழியும் உயிர் அழிந்துவிடும் உறுப்புகள் அழிந்துவிடும் எல்லாம் அழிந்துவிடும் அழியாதது இறைவனின் நன்மைகள் நன்மை அளிக்க முடியுமா நன்மைகள் அழியாதது அதனால் தர்மத்தை செய்து நன்மையை பெருக்கிக் கொண்டேன் இதுதான் மூன்றாவதாக நான் கற்றுக்கொண்டேன் நான்காவதாக சொல்லுகிறார்கள் ரமத்துல்லாஹ் தால அனை உலகத்திலே வாழுகிற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தில் கண்ணியம் நினைக்கிறார் சிலர் பொருளாதாரம் இருந்தால் கண்ணியம் வந்துவிடும் என்று நினைக்கிறார் சிலர் வலிமை இருந்தால் கண்ணியம் வந்துவிடும் என்று நினைக்கிறார் சிலர் பதவி இருந்தால் கண்ணியம் வந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் சிலர்கள் பணம் இருந்தால் கண்ணியம் வந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் சிலர்கள் ரவுடி வேலையிலும் கண்ணியம் இருப்பதாக நினைக்கிறார்கள் தாதா என்றால் கண்ணியம் வந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் உண்மையில் இறைவு கண்ணியத்தை தேடும் என்று நான் எண்ணிப்ப ஆசிரியரே நீங்கள் சொன்ன வசனம் என்னுடைய காதிலே அலீங்காரமிடுகிற இன்னாக்கிரமக்கும் இந்தொல்லாகிய அத்து காக்கும் அல்லாகும் இடத்திலே யார் கண்ணியமானவர் என்றால் காதுள்ளவர் அல்ல பதவி உள்ளவர் அல்ல மனம் படைத்தவர் அல்ல வலிமை படைத்தவர் அல்ல அல்லாஹும் இடத்திலே கண்ணியத்திற்குரியவர்கள் அக்காக்கும் உங்களிலே யார் தக்குவாவோடு இருக்கிறார்களோ அவர்கள் என்கிறார்கள் உள்ளமேன் அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நான்காவதாக தக்குவாவை எடுத்துக்கொண்டேன் ஐந்தாவதாக உலகத்திலே எங்கு பார்த்தாலும் போராமை நீ போராமை இல்லாத இடமே இல்லை போராமை இல்லாத இடமே இல்லை காசிலே போராமை கல்வியிலே போராமை பதவியிலே போராமை இந்த போராமைக்கு உண்மையான முடிவுதான் என்ன இது கூடுமா கூடாதா என்று ஆசிரியரே நான் ஆய்வு செய்தேன் அல்லா குர்ஹானிலே சொல்லுகிறார் நகனும் கசம் மகிஷா ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையை நான் பங்கு வைத்து கொடுத்திருக்கிறேன் என்கிறான் அல்லா அப்துல் காதர் பா இப்படித்தான் வாழ்வாரு அப்துல் ரஹ்மான் பா இப்படித்தான் வாழ்வாரு அப்துல் ரஜாக் பா இப்படித்தான் வாழ்வாரு இவர் சிங்கப்பூர்ல வாழ்வாரு இவர் சைனாவில் வாழ்வாரு இவர் கோயம்புத்தூர்ல வாழ்வாரு என்று அல்லா பங்கு வச்சு கொடுத்துட்டான் இந்த பங்கை யாரும் மாற்ற யாராவது மாற்ற முடியுமா அதனால் இறைவன் வைத்துக் கொடுத்த பங்கை ஒரு மனிதன் பொருந்திக் கொண்டால் போய்விடும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டு அல்ல எதை கொடுக்குறான் ஆமன்னா செல்லம்னா ஐந்தாவதாக நான் எடுத்துக்கொண்டது போராமையை நீக்கினேன் ஆறாவதாக ஆசிரியரே உங்களிடத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம் உலகத்திலே எதிர் எனக்கு கிடையவே கிடையாது ஒரே ஒரு எதிரிதான் இருக்கிறான் என்ன அல்லா சொல்லும் பொழுதே சொல்லுகிறான் உலகத்துல யாருக்கு யாரு எதிரி கிடையாது இன்ன சைத்தான் நிலக்கும் அந்து உன் பத்தடி அதுவா உங்களுக்கு ஒரே எதிரி சைத்தா மட்டும்தான் சொல்லும் போது அல்லாரு எப்படி ரோஷத்தை ஏற்படுத்துறான் தெரியுங்களா அவன் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா அந்த புலீஸ் ஒருத்தர் வந்து சொல்றாரு உங்க வாப்பா கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் உங்க அத்தா கூட சண்டை போட்டு போட்டு அத்தா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொன்ன உடனேமே நமக்கு ரத்தம் கொஞ்சம் மேல ஏறும் கைகளெல்லாம் உதரால்து என் தகப்பனாரோடு சண்டையாம அடுத்து சொன்னாரு சட்டையை கிழிச்சிட்டான் தகப்பனாரினுடைய சட்டையை கிழிச்சு வேட்டியையும் கிழிச்சு தகப்பனாரு நிர்வாணமாக நிறுத்தி வைத்திருக்கிறான் எவனாவது விடுவானா யார் செய்தானோ அவனுடைய தலையை எடுக்காமல் வரமாட்டேன் என்று கிடைத்ததை எடுத்துக் கொண்டு புறப்படுவான் அல்லவா இந்த வேலையைத்தான் செஞ்ச அந்த இவளில் ஆதம நகி சலாத் வசலாம் அண்ணவர்களை சொர்க்க கனியை சாப்பிட வைத்து நிர்வாணமாக்கியவன் இவளை அதனால அவன் நண்பனின் தோற்றத்தில் வந்தாலும் அவனை எதிரியாகவே தேர்ந்தெடுங்கள் என கிராட்டப்படார்கள் இன்ன்தான் அதற்கும் அதுவும் அவன்தான் உங்களுக்கு எதிரி வேறு யாரும் எதிரி இல்லை நண்பன் மாறி வருவான் ரூபுல் பயானில ஒரு வரலாறு எழுதுவார்கள் இவ்வளீச்சிடத்திலே ஒருவர் அந்த காலத்துல பாக்குற பழக்கம் இவளீச்ச நல்லவேளை பெருமான துவா செஞ்ச காரணத்தினால கண்ணுக்கு தெரியாம இருக்கிறான் கண்ணுக்கு தெரிஞ்சு எங்க பார்த்தாலும் இவ்வளிய சாத்தா உட்கார்ந்து இருப்பான் அதனால தெரியாம வச்சிருக்கிறது பெரிய எப்ப இவ்வளவு வழி எடுக்கிறாயே உனக்கே நியாயமா என்று ஒருவர் கேட்கிற பொழுது நான் என்ன செய்யறேன் யாரையுமே நான் வழியெல்லாம் எடுக்கல வேண்ட பாரு என்று எண்ணிக்கொண்டு கடவீதிக்கு போனான் ஏதாவது செய்யறேன்னா பாரு கடைவீதிக்கு பக்கத்துல நில் ஒரு கடைக்கு பக்கத்துல நிக்க வச்சுட்டு போய் கடையில லேத்தா ஒரு தேனை தொட்டு வச்சான் செவத்துல தேனை தடவுனான் இந்த தேனை சாப்பிடுவதற்காக தேனைக்கள் வந்தது ஈக்கல் முய்த்தது இந்த ஈய சாப்பிடுறதுக்காக பள்ளி வந்தது ஈய சாப்பிடுறதுக்கு பள்ளி வருகிறது இந்த பள்ளியை அடிக்க வேண்டும் என்று கடையிலே வளர்த்த பூனை பார்த்து கொண்டே இருக்கிறது என்னடா நம்ம கடையில பள்ளி வந்து நிற்குது இதை எப்படி அடிக்கிறதுன்னு பூனை பார்க்குது ஒருவன் தன்னுடைய கையிலே நாயை தூக்கிக் கொண்டு நாயை பிடித்துக் கொண்டு வருகிறான் சரக்கு வாங்கிறதுக்காக இன்றைக்கு நாய் தானே சகோதரர் நிறைய பேர்த்துக்கு அன்றைக்கும் அது இருந்தது கடைக்கு வருகிற பொழுது பூனை பார்க்கிற பார்வை எப்பயுமே ஒரு சைஷா தான் பார்க்க நேரா பார்க்காது பூனை ஒரு சைசா பார்க்குது உடனே இந்த நாய் நினைச்சு நம்மத்தான் இந்த பூனை பார்க்குது இது இருக்கிறது இவ்வளவு சிறிய பொருளாக இருந்து கொண்டு சிறிய பிராணியாக இருந்து கொண்டு நம்மையே ஒரு மாதிரியா முறைக்குதா என்று நாய் வேகமாக பாய்ந்து பூனையை கொலை பூனை செல்லமா வளர்க்கிற பிராணி இல்லையா பூனையை கொலை செஞ்ச கடைக்காரன் நாய கொலை செஞ்சான் நாயுக்கு சொந்தக்காரன் அந்த கடக்காரனே கொலை செஞ்சான் இவனின் குடும்பத்தார்கள் இவனை கொலை செஞ்சாங்க குடும்பத்துக்கு குடும்பம் கொலையாக கொலை வெறியாக அளிக்கிறார்கள் இப்பதான் இவங்க சொன்ன நான் ஏதாவது செஞ்சாவது செஞ்ச கத்தி எடுத்து கொடுத்தனா கடப்பாறை எடுத்து கொடுத்தனா எதுக்குமே செய்யலையே கொஞ்சம் தேனா தொட்டு வச்சேன் இத்தனை கொலை விழுந்திருக்கு நான் என்ன செய்கிறேன் பார்த்தாயா அல்லாமா இப்பால் கூட ரொம்ப அழகாக பேசுவார்கள் கற்பனை கதைகளை வடிப்பதில் அல்லாமா இப்பாலை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை நல்லமா இப்பால் சொல்லுகிறார்கள் இவ்வளவு சல்லாண்ட பேசுற மாதிரி ஒரு கவிதை படிக்கிறார்கள் யாரெல்லாம் எனக்கு வாழை பிடிக்கல மூத்தாக்கியது அல்ல அல்லாமா இப்பால் கேட்கிறாங்க எனக்கு வாழை பிடிக்கல மூத்தாக்கியது ஏண்டா இப்படி சொல்ற சாமத்து நாள் வரைக்கும் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறியே வாழை பிடிக்கல மூத்தாக்கிறேன்னு சொல்றியே என்ன காரணம் இல்ல இல்ல எனக்கு வாழை பிடிக்கல இப்பே மூத்தாக்கிறேன் என்னடா பிடிச்ச சொல்லுகிறார் கற்பனையாக வடிக்கிறார்கள் அதெல்லாம் ஒரு காலம் இருந்தது நபிமார்கள் வாழ்த்தார்கள் வலிமார்கள் வாழ்த்தார்கள் போராட்ட வாழ்க்கை சில நேரத்தில் அவர்கள் ஜெயிப்பார்கள் சில நேரத்தில் நான் ஜெயிப்பேன் இப்ப எல்லாம் அப்படி இல்ல அப்துல் காதர் பாய் கெட்டு போகணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி காலில் வந்து கெட்டு விடுகிறான் அப்துல் ரஜாக் பாய் கெட்டு போகணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி கெட்டு போய் விழுகிறாரு பிறகு என்னுடைய வேலையெல்லாம் முடிந்து போய்விட்டது பிறகு எதற்கு நான் இருக்க வேண்டும் ஆக உலகத்திலே இருக்கிற எதிரி எனக்கு ஒரே எதிரிதான் சைத்தான் அவனை நான் எதிரியாகவே பாவிக்கிறேன் இதுதான் நான் கற்றுக்கொண்ட ஆறாவது பாடம் ஏழாவதாக அல்லா ரிசுக்கை எப்படி கொடுக்கிறான் எப்படி பெறுவது என்று நான் எண்ணி பார்க்கிறேன் ரபுல் ஆலமியின் குரானிகளை சொல்கிறான் தாப்பத்தின் அருளி இல்லா அல்ல ரிசுக்குவா உலகத்திலே ஒரு குழுவை படைப்பதாக இருந்தாலும் அதற்குரிய உணவை படைத்து விட்டுத்தான் அல்லா குழுவை படைக்கிறான் உணவுக்கு அல்லாது பொறுப்பேற்றுக் கொண்டான் என்னதான் சம்பாதிச்சாலும் ரபுல் ஆலமின் எதை எழுதி வச்சிருக்கிறானோ அதுதான் உள்ள போகும் எழுதி வைக்காதது எப்படியாவது நோண்டியாவது வெளியே திருப்பிடுவான் ஏனென்றால் அந்த பருக்கையிலே அவனுடைய பெயர் இல்லை என்றால் துப்பி அறிந்து விடுவான் மரணமும் இரணமும் இறைவன் கையில் இருக்கிறது நம்ம கையில் எப்பொழுது மரணம் வரும் என்றும் தெரியாது நம்முடைய இரணம் எங்கே தயாரிக்கப்படுகிறது என்று யாருக்கும் தெரியாது யாராவது தெரியுமா இவ்வளவு விஞ்ஞானம் உயர்ந்திருக்கிற காலத்திலே நம்முடைய உணவு எங்கிருந்து வருகிறது என்று யாராவது கண்டுபிடித்துச் சொல்ல முடியுமா கண்டுபிடிக்கிற ஆற்றல் தான் இருக்கிறதா எங்க வருது எப்படி போது தெரியல போயிட்டே இருக்கு எண்ணி பார்க்கிறோம் இதைத்தான் சொல்லுகிறார்கள் அல்லா எனக்கு இரணத்திற்கு பொறுப்பேற்ற காரணத்தினால் அவனுடைய இவாதத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் ஏதாவது ஒண்ணு கொடுத்தாதான் கொடுப்பான் நான் இவாதத்தை செய்ய வேண்டும் அவன் இரணத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவுக்கு வந்துவிட்டேன் கடைசியாக கடைசியாக நான் எட்டாவதாக கற்றுக்கொண்டது ஆசிரியரவர்களே ஒரு பானத்தை உங்களிடத்திலே கற்றுக்கொண்டேன் அது என்ன தெரியுமா என்று கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள் ஒவ்வொருவரும் ஒரு தொழிலை நம்பி வாடுகிறார்கள் ஆட்டோ ஓட்டுறவன் ஆட்டோவுக்கு முன்னாடி ஒரு எலும்பு சம்பளத்தை வச்சு அதை ஒரு கும்பிடு போட்டுக்கிறான் செய்யும் தொழிலே தெய்வம் என்கிறார் சாதாரண டெய்லரு அவன் தைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு கும்பிட போடுறான் அது கடவுளா போயிடுது இப்படி ஒவ்வொருவரும் எதை செய்கிறார்களோ அதை கடவுளாக்குகிறார்கள் இது சரிதானா என்று நான் எண்ணி பார்க்கிற பொழுது நீங்கள் ஓதிக்காட்டிய வசனம் நினைவுக்கு வருகிறது அதல்லாம் யார் அமையற்ற மக்கள் அதல்லா அல்லாஹுவின் மீது யார் பொறுப்பு சாட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ போதுமானவன் அல்லாகுமை யார் நம்பி வாடுகிறாரோ அவருக்கு அல்லாஹு போதுமானவன் பறவைகள் யாரை நம்புகிறது இறைவனை நம்புகிறது பசியோடு செல்கிறது ஆனால் பயிர் உடைக்க திரும்புகிறது அல்லவா மிருகங்கள் அல்லாகுமே நப்புகிறது என்னைக்காவது மிருகங்கள் எல்லாம் வந்து நேரா கரடி வந்து பேங்க்ல டெபாசிட் செஞ்சது உண்டா வந்தா என்ன நடப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்தியன் பேங்குக்கு புலி வருது ஐசிஐசி பேங்குக்கே சிங்க வருவே ஒருத்த லைன்ல நிற்க முடியுமா எப்படி இருக்கும் கற்பனை செய்து பாருங்கள் இவைகள் எல்லாம் அல்லாகவே நம்புகிறது அல்லாக பொறுப்பேற்றுக் கொள்கிறான் ஆனால் யார் அல்லாகவே நம்பவில்லையோ அவர்களை அல்லாஹ் கைவிட்டு விடுகிறார் இந்த எட்டையும் தான் நான் முப்பது ஆண்டுகளில் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற பொழுது ஆசிரியர் பட்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்லை நெற்றிகளே முத்தமிட்டு இந்த எட்டு இருந்தால் எல்லாம் எட்டும் என்றார்கள் இந்த எட்டு இருந்தால் எல்லாம் எட்டுவிடும் எட்டு சொர்க்கமும் எட்டுவிடும் தாராளமாக கிடைத்துவிடும் நான் தௌராத்தை படித்திருக்கிறேன் இஞ்சியிலை படித்திருக்கிறேன் சவுரை படித்திருக்கிறேன் குரானை படித்திருக்கிறேன் எல்லாம் இந்த எட்டையும் தான் கொதிக்கிறது என்றார்கள் ஆசிரியர் இதுதான் ஆசிரியரின் அங்கீகாரம் இன்னொரு அங்கீகாரம் இருக்கிறது ஒரு மனைவி கணவனிடத்திலே அங்கீகாரம் பெற வேண்டும் இதையும் மாற்க விரும்புகிறது மனைவி கணவன்ட்டு அங்கீகாரம் வரணும் இந்த நிலை இருக்கிறதா இருந்தால் இதுவும் பொருத்தமான அங்கீகாரம் இன்றைக்கு பார்க்கிறதுக்கு பார்த்தா எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு வீட்டுல அப்படித்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்கு எரியுது நம்ம இன்னைக்கு டெய்லி சண்டை போடுறோமே இங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே எவ பார்த்தாலும் சிரிப்பு சத்தம் ஒன்னே ஒரு நாள் பொறுக்க முடியாம கேட்டாரா நாங்க இவ்வளவு கச்சப்பட்டு இருக்கிறமே எளியும் பூனையுமா வாழ்றமே நீங்க இவ்வளவு சந்தோஷமா வாழ்றீங்களே எப்படின்னு கேட்கும்போது அடையாக கேட்கறீங்க நீங்க வேற என் மனைவி உள்ள இருக்கும்போது செம்ப தூக்கி எரிவா என் மேல பட்டுச்சுன்னு சொன்னா அவசிரிப்பா படாட்டி நான் சிரிப்பேன் வேற ஒண்ணு நீங்க தப்பா நினைச்சுக்காது உள்ளே நடக்கிற விவகாரங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஏராளம் ஆனால் கணவனிடத்திலே அங்கீகாரத்தை பெறுகிறார்களோ முகமதி முனு வாசியுல்லா தலாவினுடைய வரலாறு கழிவிற்கு சான்று முகமதி முனு வாசிய ஆர்வ செய்தினுடைய வாழ்ந்த ஒரு பெரிய மகான் பெரிய கல்விமான் இவர்களிடத்தில் ஒரு ஹாசிமி வருகிறார் நவியின் குடும்பத்தை சார்ந்தவர் வருகிறார் நாளைக்கு பெருநாள் இன்னைக்கு வர்றார் என் வீட்டிலே பொருளாதாரம் கடனாக கொஞ்சம் பணம் வேண்டும் நீங்கள் கொடுங்களே என்று கேட்க முகமதி முனு வாசிரியர்களிடத்திலே பத்தாயிரம் திருகம் இருக்கிறது ஒரு பையில போட்டு பத்தாயிரம் திருகம் இருக்கிறது மனைவி கிட்ட போய் கேட்டாங்களா நாம ஐயாயிரம் திருகம் வச்சுட்டு ஹாசிக்கு ஐயாயிரம் கொடுக்கலாமா கடன் கேட்டு வந்திருக்கிறார்கள் நவியின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கொடுக்கலாமா என கேட்கிற பொழுது அந்த மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்ன கேட்கிறீர்கள் இப்படி ஒரு கேள்வி நமக்கு ஐயாயிரம் வேண்டாம் பத்தாயிரமும் அவர்களுக்கு கொடுங்க வேண்டாம் நபியின் குடும்பமும் நாளைக்கு சந்தோஷமாக இருந்தால் நாளைக்கு பெருமானார் செல்லலா மொழி செலவு வறுமையிலே நம்மை சந்தோஷமாக்கி முகமது குடும்பத்தை சார்ந்த வீட்டுக்கு பத்தாயிரம் கொண்ட பையை கொண்டு போய் வைக்கிறார் வியாபாரி ஒருத்தர் தெரிஞ்ச வியாபாரி முடக்கமாக இருக்கிறது நாளைக்கு பெருநாள் இருக்கிறது ஏதாவது கிடைக்குமா என்று கேட்க நபியின் குடும்பம் அல்லவா கொடுத்தே பழக்கப்பட்ட குடும்பம் பத்தாயிரம் ரூபாய் உள்ள பையன் கொடுத்துட்டார் இந்த முகமது முழு ஆசியை நினைக்கிறார்கள் நாளைக்கு பெருநாள் வீட்டிலே பணம் இல்லை அந்த வியாபாரி இவங்களுக்கு பழக்கமான வியாபாரி வியாபாரிகிட்டதான் நிறையா இருக்கு போய் காசு வாங்கலான் வியாபாரி இடத்திலே போய் அன்புக்குரிய நண்பரே நாளைக்கு பெருநாள் பணம் இல்லை ஏதாவது தாருங்களை என்று சொல்ல அந்த பயிற்சிக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க அசத்து போனாங்க இது என்னுடைய பையன் அல்லவா நான் ஹாசிமிக்கு தானே கொடுத்தேன் எப்படி உங்களிடத்திலே வந்தது ஹாசிமி என்னிடத்தில் கொடுத்து ஆசிமி நவியின் குடும்பத்தார் என்னிடத்திலே கொடுத்து விட்டார்கள் இந்த செய்தி ஆரூன்று செய்திக்கு கிடைத்து இவ்வளவுக்கும் காரணம் அந்த எனவே மனைவிக்கு இரண்டாயிரம் திருகம் நான் கொடுக்கிறேன் என்று கொடுத்தார்களாம் ஒரு மனைவி இப்படி இருந்தால் கணவனை உற்சாகப்படுத்தி உருவாக்கினாள் கணவன் அந்த மனைவியை புரிந்து வாழ்ந்தால் இல்லறம் நல்லரமாக ஆகும் என்பதில் சந்தேகமில்லை கணவனிடத்தில் அங்கீகாரம் பெறணும் அதனால்தான் முகமது வாசிகர் அமத்துள்ளா தன்னுடைய மனைவியை பற்றி எழுதுகிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அத்தனை முன்னேற்றத்திற்கும் என் மனைவிதான் காரணம் என்று எழுதுகிறான் ஒரு கணவனுடைய லட்சியத்தை புரிந்து நடப்பவளாக இருக்க வேண்டும் மனைவி கணவனுக்கு என்ன லட்சியம் அந்த லட்சியத்தை புரிந்து கணவனுக்கு உருவாக்கத்தை ஏற்படுத்துகிற சிறந்த மனைவியை கணவன் அங்கீகரித்துக் கொள்வான் கதீஜா நாயகிய பெருமானார் செல்லலா போல சொல்ல அங்கீகரிச்ச மாதிரி மத்த மனைவிகளுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்த பெருமானார் வழங்கவில்லை என்று வரலாறு சொல்கிறது கதீஜா நாயகி இருக்கும்போது இருபத்தைந்து ஆண்டுகள் வேறு எந்த பெண்ணையும் பெருமானார் செல்லலா போல சொல்ல வணக்கவில்லை ஒரு ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க நாயகமே கதீஜா நாயகி கூட சிறப்பான மனைவி உங்களுக்கு யாராவது இருக்கிறாங்களா தன்னை சொல்லுவாங்கன்னு எனக்கு கேட்கிறாங்க யாராவது இருக்கிறாங்களா என்று கேட்கி இறைவன் மீது ஆணையாக கிடையாதுன்னு எப்படி ஹத்தியஜா நாயகி தன்னுடைய கணவனிடத்திலே அங்கீகாரத்தை பெறுகிறார் இந்த அங்கீகாரமும் அல்லா விரும்புகிற அங்கீகாரம் இதை போன்று பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே அங்கீகாரம் பெற வேண்டும் இதையும் அல்லா விரும்புகிறார் பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே அங்கீகாரம் பெற வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக நிறைய குவாற்றியும் அந்த அமைப்பில் பிள்ளைகள் நடக்க வேண்டும் பெருமான பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஞாராவிலே சொர்க்கத்திற்கு செல்லுகிற பொழுது ஆதிசக்தி முன்னுடைய குரலை கேட்டேன் அழகாக ஓதிக்கொண்டிருந்தார் அழகாக ஓதிக்கொண்டிருந்தார் என்று பெருமானார் கேட்கிறார்கள் நாயகமே நீங்கள் சொர்க்கத்திலே பார்க்கிற அளவிற்கு அவர் என்னதான் செய்திருக்கிறார் நாயகமே சின்ன பொடி சகாபி அல்லவா நாயகமே அவர் என்னதான் செய்திருக்கிறார் என்று கேட்கிற பொழுது பெருமானார் சொன்னாங்க அவங்க தாயிட்ட நல்ல பேர் வாங்கிட்டார் அவரு அவங்க தாயிடத்தில் பெற்றோரிடத்தில் நல்ல பேர் வாங்கினால் சொர்க்கத்தில் இருக்கிறார் பெற்றவர்கள் நினைத்தால் பிள்ளைகளை சொர்க்கத்திற்கு அனுப்பலாம் அதனால பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் அது நிறைய தாய்மார்கள் நீங்கள் சொல்லணும் பிள்ளைகளை எவ்வளவுதான் கோபமா இருந்தாலும் அதுல போக இதுல போக சொல்லாதீங்க காரில் போக பஸ்ல போக வேண்டாம் சொல்லுங்க இன்றைக்கு என்னவோ அல்லாஹனுடைய கிருமையால் அந்த போக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நம்ம பெண்கள் இது உருவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்துல்லாஹி ஆசிதி மிகப்பெரிய தரங்காவை அடைந்தவர்கள் தாயார் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது தாயார் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார்கள் பாலைவன பகுதிகளை வாழ்பவர்கள் அல்லவா அரபுகள் தண்ணீர் எடுத்து வருவதற்குள் தாயார் உறங்கிவிடுகிறார்கள் கடுமையான குளிர்காலத்திலே அந்த தண்ணீரை கையிலே பிடித்து கண்களில் இருந்து மகன் தண்ணீரை வைத்திருக்கிறார் தாய் அங்கீகாரம் பெற்றோரின் அங்கீகாரம் இருந்தால் எல்லாம் நடக்கும் நபியுனா ரொம்ப நாள் ஆசை இப்ராஹிமுல் எதிரா நினைச்ச உடனே கிடைச்சிருவாங்களா எல்லாத்துக்கு தான் ஆசை இருக்கிறது எதிரா பார்க்கணும் கொஞ்சம் அவங்க உபதேசத்தை கேட்கணும் அதன்படி நாம நடக்கணும் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது இவர்கள் கேட்கிறார்கள் கடைசியில் அம்மா கேட்டாங்களா உனக்கு என்னப்பா வேணும் அழுதழுக்கு என்ன வேணும் அம்மா நான் எதிர்த்த பார்க்கணுமா கிதர் அலைகி சலாத்த அந்த தாயார் ஒரு கு செய்தார்கள் மகனை அமர வைத்துக் கொண்டு தப்புள் என்னுடைய மகனின் ஆசையை நான் வாழ்வாளாம் பூர்த்தி செய்திருக்கிறேன் என்ற பெயர் நீ என்னுடைய மகனின் ஆசையை சாத்தை காட்டிக்கொடு என்று அந்த தாயாரின் துவாரம் கிடைக்க வைத்தது யோசித்து பார்க்க வேண்டும் அதனால பெற்றோர்களின் அங்கீகாரமும் சிறந்த அங்கீகாரம் இதையெல்லாம் விடப்பெரிய ஒரு ஒன்று இருக்கிறது என்றால் ரபுல் ஆலமீனின் அங்கீகாரம் யாரை அங்கீகரிக்கிறார் குரான் இடத்தில் கேளுங்கள் ஹதீஸ் இடத்தில் கேளுங்கள் அல்லாஹ் யாரை அங்கீகரிக்கிறான் அல்லாஹ சொல்லுகிறான் நான் யாரை அங்கீகரிக்கிறேன் தெரியுமா ஒரு ஒன்பது சாரார் அல்லா சொல்றான் பெருமனாச்சர் அல்லாவுடைய ஒரு பெரிய பட்டியலையே போடுறாங்க இந்த ஒன்பதை அல்லாஹ் அங்கீகரிக்கிற ஒன்பது பேர்களை நாம் பார்க்கலாம் இன்னாக யுகிப்பு அல்லாஹ் யாரை அங்கீகரிக்கிறார் என்றால் யார் அல்லாஹரிடத்திலே தௌபா செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹிற்கு ரொம்ப பிரியமானவர்கள் ரெண்டு கையை தூட்டிட்டா பிரபுலின் உனக்கு அங்கீகாரம் உண்டு நீ கேட்க நான் தர்றேன் என்னுடைய வரலாறுகளை காலத்தில் ஒரு பெரிய ரவுடி அவன் பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க அல்லா முத்தால கட்டளை மூசாவே போய் அந்த ரவுடியை குழுப்பாட்டி கவனிட்டு அடக்கம் பண்ண என்ன சொல்ற தெளிவாத்தியாடிக்கு போய் குடுப்பாட்டு சொல்றியூ போறாங்க பக்கத்தில் போகும்போதே அந்த பக்கம் ஒருத்தர் என்ன மூசாலை என்ன இல்ல அல்ல இங்க போய் குழுப்பாட்ட அல்ல குடுப்பாட்ட சொன்னா என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன கொஞ்சம் கலக்கம் ஆயிடுச்சு அல்ல வீடை மாத்தி சொல்றியா நல்லடியார்களா இருந்த பரவாயில்ல ரவுடி வீட்டில் போய் ஆண் இவரைத்தான் குறிப்பாட்டு தண்ணி ஊதிட்டு இருக்கும் போது அந்த மகன் பேசிட்டு போறார் நபியா இருந்தார் இவர் நிலைமை என்னாக போதோ தெரியல ரவுடிக்கு குளிப்பாட்டிட்டு இருக்கிறாரே இவருடைய நிலையும் அவனோடு சேர்ந்து ரவுடியாக போகிறார் போல் தெரிகிறது என்று ஒருத்தர் பேசிட்டு போறார் யார் என்னையும் சேர்த்து ரவுடியாக்கிட்டானே யார் என்னடா செய்வதற்கே போறவன் வர்றவன்லாம் துண்டிட்டு போறான் உசாலை சராச்சா இப்படி ஒரு இக்கட்டான விலைக்கு கொண்டு வந்து என்னை நிறுத்தி விட்டாயே என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹுத்தல்லா சொன்ன வார்த்தை தெரியுமா உசா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன கேட்டான் தெரியுமா உசா இறக்கிறதுக்கு முன்னாடி அவன் கேட்டான் யா நீ என்னை மட்டும் படைக்கலையால்லா என் கூட சேர்ந்து ஒரு சைத்தானையும் படைச்சிருக்கிற ஒரு நப்சையும் படைச்சிருக்கிற என்னை நேர்வழிக்கு விடாமல் அந்த சைத்தானும் நம்சனை என்னை கட்டி கொண்டு விட்டார் இல்லையா அதனால்தான் நான் நன்மை செய்ய முடியவில்லை யாழா என்னை மன்னித்து விடியால்லா என்னை மன்னித்து விடியால்லா என்று அழுதான் அதோடு அவன் நிறுத்தவில்லை யாள்லா எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் அவங்களுக்கு நான் மரியாதை நண்பர்களோடு சேர்ந்து வருகிறார் என்றால் இவர்களை எல்லாம் ஓட்டிவிட்டு விரட்டிவிட்டு அந்த நல்லவரிடத்தில் அமைதியாக அன்பாகத்தான யாழா நடந்தேன் அதற்காகவே என்னை மன்னிக்க கூடாதா என்னை மன்னித்து விளையாள் என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக என்ன சொன்னா தெரியுமா யாள்ல நீ நினைத்தா என்னை காஃபிராகவே மூத்தாக்கலாம் என்னை பாவியாகவே மோத்தாக்கலாம் அப்படி மோத்தாக்கினால் யா ல்லா இவ்வளீஸ் ஆனந்தமடைவான் உன் எதிரி ஆனந்தமடைவான் உன்னுடைய நண்பர் முசா அலி செலாம் கவலைப்படுவார்கள் நவிமார்கள் கவலைப்படுவார்கள் இதற்கு நேர் மாற்றமாக நீ மன்னித்து விட்டால் நீ மன்னித்து விட்டால் உன்னுடைய எதிரி கவலைப்படுவான் நவிமார்கள் எல்லாம் சந்தோஷப்படுவார்கள் உனக்கு எது விருப்பமோ செய்யா நபிமார்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறாயா இபிலிசை சந்தோஷப்படுத்த விரும்புகிறாயா நான் உன்னிடத்திலே சரண்டராகிவிட்டேன் யார்லா பவர் மன்னிப்பு செய்து மீண்டு விட்டேன் யாருலா என்று இவன் கேட்டதற்கு பிறகு நான் மன்னிக்காமலா எதிர்ப்பு முடியும்ன்னிக்காமல இருக்க முடியும் அதனால் தான் மன்னித்து விட்டேன் உன்னை குழுப்பாட்டச் சொன்னேன் என்கிறான் யார் பிரியமானவர்கள் அங்கீகரிக்கிறார் இஸ்லாம்தான் பரிசுத்தத்தை முழுமையாக வலுவாக ஆதரிக்கிறது அவசியமாக்குகிறது மக்க மாநகரம் மாணவி வாழ்ந்த பூமி நவிமார்கள் வாழ்ந்த பூமி பரிசுத்தமான முத்தகரா மதீனா முத்தகரா சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் காபிர்கள் நடிசுகள் அவர்கள் நுழைய முடியாத அளவிற்கிற பொழு அளவில் பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறான் மாகோல் சுத்தமானது பெருமானாரோடு சேர்ந்திருக்கிற மனைவிமார்களை பார்த்து அல்லா சொல்லுகிற பொழுது அசுவாஜியை முத்தகரா பரிசுத்தமானவர்கள் என்கிறார் சகாவாக்களை பார்த்து பரிசுத்தமானவர்கள் என்கிறார் எல்லோரும் பரிசுத்தம் எல்லோரும் பரிசுத்தம் அவர்கள் வந்த வழி பரிசுத்தம் குரான் பரிசுத்தம் நடி பரிசுத்தம் அந்த வழியிலே வந்த இன்ற இந்த வாய்வாளர்களுக்கு இன்றைக்கு வீடு இல்லை சுத்தம் இல்லை என்ன காரணம் சொந்தக்கார சமுதாயத்திற்கு இன்னைக்கு சுத்தம் இல்லை சொந்தமாக இருக்கிறது என்றால் இதற்கு யார் காரணம் உள்ளாகனிதனின் தோற்றத்தில் வருகிறார்கள் என்றால் பெருமானுடைய தோற்றத்தில் என்ன காரணம் என்று பெருமான கேட்கிறார்கள் நீங்க வரும்போது இந்த திடீர் கலவியினுடைய தோற்றத்திலேயே வர்றீங்களே என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது சகாபாக்களிலேயே மிக சுத்தமானவர் உள்ளும் புறமும் மிக சுத்தமானவர் திடீரத்து கலவி அதனால் அவர் தோற்றத்தில் வருகிறார் என்று சொல்றார் அல்லாஹ் சுத்தமானவர்கள் அல்லாஹுவிடத்தில் அங்கீகாரத்தை பெறுகிறார் மாச்சால நம்ம சமுதாயத்தில் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா குடிக்கிற ஆளுகளை இருக்கதான் இன்னும் இந்த காலத்திலும் ஆளத்தான் செய்கிறார்கள் சுத்தத்தை பற்றி எப்படி சொல்வது அல்லாஹா அடுத்தும் பேசுகிறான் இன்னாக யுகிப்புள் முக்சினி உபகாரிகள் அல்லாஹு விடத்திலே அங்கீகாரம் பெற்றவர் ஒரு வாழுகிற பொழுது யாருக்காவது உபஹாரியாக இருக்க வேண்டும் குரான் சொல்கிறது இன்னல்லாக யுகிப்புல் முக்சினி சலல்லா என்பவர்கள் வருகிறார்கள் உம்ஹானி அடியல்லாவுத்தான் என்னுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் நாயகம் சலல்லாஹ் குலைவசலம் அவர்கள் பாலை குடிக்கிறார்கள் குடித்து எஞ்சிய பாலை உம்ஹானி அடியல்லாவுக்கு கொடுக்கிறார்கள் பெருமானா செலா இருக்கும் கொஞ்சம் பால குடிச்சுட்டு என்னைக்குமே தானா வயிறு பொடைக்க சாப்பிடுற பழக்கம் பெருமானா இருக்கு கிடையாது குடித்து விட்டு எஞ்சியனை உம்மஹானி அடியல்லாகு விடத்துல கொடுக்கிற பொழுது உம்மஹானி வலியல்லாகுத்தாளா சொன்னாங்களா நாயகமே இன்னைக்கு நான் நோன்பு வச்சிருக்கிறேன் என்று சொன்னதோட நாயகமே இந்த வாய்ப்பு எனக்கு வேற என்னைக்கு கிடைக்காது நீங்கள் செய்த உபகாரத்தை நான் உதறித்தள்ள விரும்பவில்லை அதனால நோன்ப முறிச்சரை கலா கூட செஞ்சிக்கலாம் நோன்பை முறித்துவிட்டு நீங்கள் கொடுத்ததை நான் அருந்துகிறேன் என்று சொல்லி பாதியிலேயே நோன்பை முறித்து திருமானார் கொடுத்ததை அருந்தினார்கள் என்று வரலாறு அதனால திருமண துவா செஞ்சாங்களா வந்தோம் அதனாலதான் ஒரு மசலாவே இருக்கிறது ஒருத்தர் நபிலான நோன்பு வச்சிருக்கிறாரு நஃபிலான நோன்பு வைத்திருக்கிறார் இந்த நேரத்தில் விருந்தாளி வீட்டுக்கு வந்தாங்க விருந்தாளிக்கு சமைக்கிற பொழுது நீங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கக்கூடாது நோன்பை முறித்துவிட்டு விருந்தாளியோடு சேர்ந்து சாப்பிட வேண்டும் அதற்கு பிறகு ஒரு பெரிய பாடத்தை உம்மஹானி மூலமாக பெருமானார் நிகழ்த்தி காட்டுகிறார் இன்னொன்றாக அல்லாஹ் விடத்தில் யார் அங்கீகாரம் பெற்றவர்கள் சாபிரியின் பொறுமையாளர்கள் அல்லாஹு இடத்திலே அங்கீகாரம் இன்னைக்கு சமுதாயத்தில் பொறுமை என்பதே எந்த துறையிலும் இல்லாமல் போய்விட்டதோ என்று எண்ண தூடுகிறது கணவன் இடத்திலே மனைவி பொறுமையாக இல்லை மனைவி இடத்திலே கணவன் பொறுமையாக இல்லை தொழில் துறைகளிலே முதலாளியும் பொறுமையாக இல்லை தொழிலாளியும் பொறுமையாக இல்லை எங்கு பார்த்தாலும் பொறுமையின்மை ஆனால் அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறான் யாரை அல்லா நேசிக்கிறான் யாருக்கு அல்லாஹ் அங்கீகாரம் கொடுக்கிறான் என்றால் யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லா அங்கீகாரம் வழங்குகிறான் உம்மு ஷரீக் ரடி அல்லா முத்தாலா வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள் இஸ்லாமிய பெண்மணியில் ஆரம்ப காலத்தில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன தெரியுமா நெருப்பு கூண்டிலே புகை கூண்டிலே உம்மு ஷரீக்கிரடி அல்லா முத்தாலாவை போட்டெடுக்கிறார்கள் ரெண்டு நாள் கழிச்சு திறந்தான் பூஜையில் ரெண்டு நாட்களுக்கு துளக்கிறான் புகை கூண்டிலே வண்டி போகும்போது ஆட்டோ போகும்போது சில நேரத்தில் அந்த புகை அடிப்பான் பாருங்க அந்த புகையே நமக்கு மயக்கத்தை தள்ளிடும் போறவன் வர்றவனா திட்டிட்டு போவான் நீ என்ன தடா போட்டு ஓட்டிட்டு போற மண்ணெண்ணையை போட்டு ஓட்டிட்டு போறியா இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் உள்ளே கிடக்கிறார்கள் வெளியே திறந்து விட்டதற்கு பிறகு இப்பொழுது இறைவனை நீ மறுத்து சொல் இறைவனை விட்டுவிடு என்கிற பொழுது அந்த நேரத்திலும் அல்லார் அகத் அல்லார் அகத் என்று சொல்லுகிற பொழுது அந்த உமூசுரைக்கினுடைய ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணை அவன் தன்னுடைய கத்தியால் எடுத்துடுகிறான் அபூஜையில் எடுத்திருக்கிறான் இந்த நேரத்திலேயும் அல்லாஹ் அகத் அல்லார் அகத் என்று சொல்லுகிற பொழுது இன்னொரு கண்ணையும் எடுத்து வெளியேறுகிறான் அல்லா அகத் அல்லா அகத் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அந்த ஈமானை காப்பதற்காக ஒரு பெண்மணி பட்ட கத்த ஒரு பகுதியை நாம் பெற்றிருக்கிறோமா சுமையா இஸ்லாத்திற்காக தன்னையே முதல் முதலில் ரத்தத்தை கொடுத்தவர்கள் சுமையாரு அடித்து அடித்து காயப்படுத்தினார்கள் ஆனாலும் ஏகத்துவத்தை விடவில்லை வரலாறு சொல்கிறதே இந்த பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறார் இவர்கள் அங்கீகாரம் பெற்றவர்கள் அடுத்து அல்லாஹு அல்லாஹ் அங்கீகாரம் பெறுகிறார்கள் குரான் சொல்கிறது நீதவாளர்கள் அங்கீகாரம் பெறுகிறார்கள் உமரை அலி அல்லாஹா இப்போ நீதவாளர்கள் அங்கீகாரம் பெறுகிறார்கள் ஒரு நாள் உமரை அல்லாவுத்தலா பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு மனிதர் வந்தாராம் உமரே நாட்டின் ஜனாதிபதியை பார்த்து கேட்கிறார் உமரே நீங்கள் அநீதி அளிக்கிறீர்கள் சராபாக்கலாம் யாரை பார்த்து சொல்றீங்க நீதத்திற்கே பேர் உமர் அநீதி அளிக்கிறாரா என்ன சொல்கிறீர்கள் உமரிகளாடுங்க கேட்கட்டும் பிரஜைகளுக்கு உரிமை இருக்கிறது கேட்க ஒரு நாளைக்கு இரண்டு ஆடை அணிவதாக கேள்விப்பட்டு உமரளிகலா பார்த்து கேட்கிற வார்த்தை ஒரு நாளைக்கு இரண்டு ஆடை நீங்கள் அணிவதாக கேள்விப்பட்டு உங்களுடைய சாப்பாட்டிலே ரெண்டு வகை சாப்பாடு சாப்பிடுவதாக கேள்விப்பட்டு ஆனால் இந்த பிரஜைகளுக்கு அந்த வாய்ப்பு இதுவரை வரவில்லை எங்களுக்கு வராத வாய்ப்பு உங்களுக்கா என்று கேட்கிற பொழுது உமரளி எல்லா முத்தரன் அவர்கள் மகனை அழைத்து சொன்னார்கள் நான் என்றைக்காவது மகனே ரெண்டு வகை உணவு சாப்பிட்டிருக்கிறேனா மகனே ஒரு நாட்டின் ஜனாதிபதி சொன்ன வார்த்தை இன்றைக்கு இருக்கிற எம்சிக்கள் கூட கொஞ்சம் யோசித்து பார்க்கவன் வீட்டுல ஒரு பத்து வகை கூட்டு குருமா இருந்தா தான் அவர் சாப்பிடுவாரு சாதாரண எம்சி இனி அரசியல்வாதிகளில் மேல்மட்டும் மேல்மட்டும் மேல்மட்டும் யோசித்து பாருங்க தங்கத்திலே தட்டே பல வகையான உணவுகள் சாப்பிட்டது போக வத்ததெல்லாம் சாக்கடைக்குச் செல்லும் நிலை ஆனால் நீங்கள் வரலாறுகளை புரட்டீங்கள் உமரலி எல்லா மகன் சொல்றாங்கன்னா ரெண்டு நேரம் சாப்பிட்டதுண்டா மகனே ரெண்டு உணவுகளை சாப்பிட்டதுண்டா மகனே மகன் அழுதுகிட்டே சொல்றாரு ஒரு உணவையே சாப்பிடாமல் எங்க வாப்பா எந்திரிச்சு போயிடுவாங்க சமுதாய சிந்தனையில என்றைக்காவது காலையில் ஒரு ஆணை மாலையில் ஒரு ஆணை அணிந்ததுண்டா மகனே என்று கேட்கிற பொழுது மகன் வீட்டுக்குள்ளே சென்று எடுத்து வருகிறார் உமரலி அல்லா இறக்கிற பொழுது கூட உமரலி அல்லா குளத்தில் இருந்த ஆணையும் ஜோடி ரெண்டுதான் ஆடுகின்றோடி இரண்டுதான் ஒன்றை கலட்டுவார்கள் இன்னொன்றை போடுவார் ஒரு நாட்டின் ஜனாதிபதி மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த நீதம் நானிடத்தில் இருக்கிறதோ அவர்களை ரபு நாளனை பிரியப்படுகிறார் வேறு யாரை அல்லாஹு பிரியப்படுகிறார் இன்னாக யுகிப்புள் முத்தத்தில் இறையற்றவாதிகள் அல்லாஹுவிடத்திலே அங்கீகாரம் பெறுகிறார்கள் யார் அங்கீகாரம் பெறுகிறார்கள் யுகிப்புள் முத்தவக்கி அல்லாகுவையே நம்பி வாடுகிறவர்கள் அங்கீகாரம் பெறுகிறார்கள் வேறு யார் அங்கீகாரம் பெறுகிறார்கள் குரான் இடத்திலே கேட்டால் குரான் சொல்லும் இன்னாக யுகிம்புள்ளது காத்தினோம் அல்லாவுடைய பாதையிலே யார் போர் செய்கிறார்களோ இஸ்லாத்தை காப்பதற்காக இவர்கள் அல்லாஹு அங்கீகாரம் பெறுகிறார்கள் என்று ஒன்பது சாரார்களை அல்லா குரானிலே சொல்லிக் காட்டுகிறான் இந்த அங்கீகாரம் அல்லாஹு பெறுகிற அங்கீகாரம் தான் சிறந்த அங்கீகாரம் எல்லா அங்கீகாரமும் தேவை என்று மார்க்கும் சொல்லுகிறது ஆசிரியரிடத்திலே அங்கீகாரத்தை பெற வேண்டும் பெற்றோர்களிடத்திலே அங்கீகாரத்தை பெற வேண்டும் மனைவி கணவனிடத்திலே அங்கீகாரம் பெற வேண்டும் தொழிலாளி முதலாளி இடத்திலே அங்கீகாரம் பெற வேண்டும் இதெல்லாம் விட பெரிய அங்கீகாரம் அல்லாஹு இடத்திலே பெறுகிற நன்மக்களாக ஆக வேண்டும் இதையெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானோ அந்த செயலை செய்து அங்கீகாரம் பெறுகிற நன்மக்களாக வல்லோ நல்லா நம்மை ஆக்கி அருள்வான் இன்றைய மசாயில் அன்பிற்குரியவர்களே தொழுகையில் கிராத் ஓதப்படுகிறது முந்திய ரெண்டு ரக்காத்திலே மட்டும்தான் கிராத் இந்த கிராத்தில் சூரத்துள் பொறுத்த அளவுக்கு சூரத்து அதனால 3 ஆயத்த அளவுக்கு ஓதணும் கண்டிப்பா தொழுகையில 3 ஆயத்த அளவுக்கு ஓதணும் இமாமா இருக்கிறவர் அல்லது தனியா தொழுகிறவன் இமாமா இருப்பவரும் தனியாக தொழுபவரும் மூணு ஆயத்து ஓதனும் அல்லது மூணு ஆயத்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஆயத்து ஓதணும் பரலு தொடுகையில முந்திய ரெண்டு ரக்காத்து பிந்திய ரக்காத்துக்கள் இருக்கிறதை மகரிட பிந்தி ஒரு ரக காத்து இருக்கும்ல அசர்ல இஷாவில் பிந்தி ரெண்டு ரக்காத்து இருக்கும் இதுல சுரத்துள் பாத்திகா ஓதுவது முஸ்தகம் இமாமே ஓதுறது முஸ்தகம் அதுல ஓதல சஜிதாசகு தேவையில்லை இரண்டு ரக்காத்துக்களிலே பார்த்திகா ஓதுவது முஸ்தகி மதுகில முந்திய இரண்டிலேயும் பார்த்திகா ஓதுவது வாஜி முந்திய இரண்டு ரக்கத்தில் ஏதாவது ஒரு ரக்கத்தில் பார்த்தியா உற்றிருந்தாரு சஜிதா சகூ செஞ்சாங்க இன்னொரு மசலா கொஞ்ச காலமாக முகூத்தாயிக்கிட்டே வர்ற மசலாக்களில் ஒன்று பெருமனார் செல்லாஹுலம் அவர்கள் பஜிரிலும் லுஹரிலும் திவாலே முஃபல் ஓதி இருக்கிறார்கள் குஜராத் சூறாவிலிருந்து குரு குருஜி வரைக்கு ஓதுறதுக்கே இதுக்கு பேர் குஜராத் திவாலே முஃபஸல் பெருமானார் செல்லல்லா குலிவசலம் நீண்ட நீண்ட சூறாக்கள் குஜராத்தில் இருந்து வசமாஹிதாற்றில் குருஜி வரைக்கு ஓதுவாங்க பெருமான் செல்லாசல் அதிலிருந்து ஏதாவது சூறாக்களை எடுத்து ஓதுவாங்க பஜிரிலும் லுகரிலும் இஷாவிலேயும் அஷரிலேயும் பெருமானார் சலல்லாஸ்லம் என்று சொல்கிற நடுநிலையான சூறாக்களை ஓதுவார்கள் சுண்ணத்தான முறை இது அது எதிலிருந்து எது வரைக்கும் வத்தமாக புருஜிலிருந்து லம்யக்குநில்ல கப்பரும் வரைக்கும் அதுக்குள்ள இருக்கிற சூறாக்களை எடுத்து ஓதுறது சுண்ணத்து மகறிவுல லம்யக்கிலிருந்து கடைசி வரைக்கு இருக்கிற சூறாக்கள் இருக்கிறதே இதை எடுத்து ஓதுவது சுண்ணத்து இந்த சுண்ணத்துகள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடப்படுகிறது இல்ல மாஷா இல்ல ஒரு சில பள்ளிகளை இன்னொரு மசாலா ஒருத்தர் ஒரு சூறாவை ஓதிட்டார் மொத ரக்காத்துல உதாரணமாக லீகில் ஆபிக்குறைஷன் ஓதுறார் மொதோ ரக்கத்துல அடுத்த ரக்கத்துல அதுக்கு கீழதான் ஓதணுமே தவிர மேல ஓதக்கூடாது மக்ரு லீகல் ஆபி குறைசின் ஓதிட்டா அனந்தரக்கை ஓதக்கூடாது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அரை தள்ளதி ஓதலாம் இதே நேரத்துல ஒரு சூறாவை இடையில விட்டுட்டு ஓதக்கூடாது அதுக்கும் மக்ரு உதாரணமா ஒருத்தர் லீலா பி சூரா ஓதுறார் மொதரை காத்துல இரண்டாவது ரத்துல ஒரு சூரா அறந்திரகை போட்டுட்டே இன்னக்கல் கோசுர் ஓதுறார் இடையில ஒரே ஒரு சூறாவை மட்டு விட்டுட்டு அடுத்து ஜம்ப் பண்றது இருக்கிறே இதுகும் சரீரத்தில் மக்குரும் இந்த விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் மேல போறதும் கூடாது ஒரு சூறாவை மட்டு விட்டுட்டு அடுத்து வர்றதும் கூடாது இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் தொழுகையில இருக்கிற பொழுது ஒரு சூறாவிலேயே பெரிய சூறா முந்திய ரெண்டு மூணு வசனத்தை முதத்துல ஓதிகிறது கடைசி மூணு வசனத்தை இரண்டாவது ரக்காயத்துல ஓதுகிறது இடையில புல்லா உத்தர்றது இது கூடும் ஆனால் விரும்பத்தக்கதல்ல கூடும் ஆனால் விரும்பத்தக்கதல்ல இதை போன்று பொதுவாக மக்களாக இருப்பவர்கள் நாம் முதலிலே கவனிக்க வேண்டிய விஷயம் குறுசுகளை சுத்தம் செய்ய வேண்டும் தனியார் தொடக்கூடிய நிலைமை இருக்கிறது அதனால குரூஃபுகள் எழுத்துக்களை சுத்தம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அரபியில ஒரு எழுத்து மாறினாலும் அர்த்தமே வேதமாகும் அதனால எழுத்துக்கள் மாது தனியாக உச்சரிக்க வேண்டும் மோ தனியாக உச்சரிக்க வேண்டும் தால் ராய் தனியாக உச்சரிக்க வேண்டும் தஜ்வீதினுடைய சட்டங்கள்ல எழுத்தை திருத்த வேண்டும் எழுத்து தப்பா போச்சு சொன்னா சில நேரத்துல தொழுகையே பசாத அதனால எழுத்துக்களை சரி செய்ய வேண்டும் அதற்கு இன்னொரு மசாலா தெரிய வேண்டும் தொழுகிறார்ந்த பின்னாலேதான் தெரியுது மீண்டும் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு சஜிதா சகூ செய்ய வேண்டும் இதை போன்று நிறைய நடக்கிற மசாயி ஒருத்தர் குணூத்தையும் மறந்துட்டார் குணூத்தையே மறந்துட்டு நேரா ருக்கு போயாச்சு ருக்கு நடப்புறது குணூத்தை மறந்துட்டமே திருப்பி எந்திரிச்சு குணுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை குணூத்தை அப்படியே விட்டுட்டு சகிதா செளவு செய்து விட்டாலே கூடிவிடும் சரி இன்னொரு மசா பல தவறுகள் தொழுவிக்குள்ளே நடந்து விட்டது பல தவறுகள் நடந்துருச்சு நிறைய வாழ்க்கைகளை விட்டுட்டார் திடீர் ஒரு செய்தா செஞ்சிருக்கிறாரு அதுக்கு ஒரு செய்தா சவு பல தவறுகள் செய்திருக்கிறார் கொள்கைக்குள்ளேயே பார்த்தியா ஓதாம விட்டுட்டாரு பல தவறுகள் இருந்தால் சஜிதா சகு எத்தனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு தவறுக்கும் ஒரு சைதா செவ்வா என்றால் இல்லை எத்தனை தவறு நிகழ்ந்தாலும் சஜிதா சகு ஒண்ணுதான் சஜிதா சகூ எதுக்குங்க செய்யறது என்றால் வாதிவை விட்டதற்குத்தான் சஜிதா சகு செய்ய வேண்டும் உதாரணம் ஒருத்தர் ருக்குவினுடைய தஸ்மியை விட்டுட்டாரு இமாமே ஓதிட்டு இருக்கும் போது தஸ்மியை ஓதல சிவான ஓதலை து சுண்ணத்து தான் அத சுத்தை விட்டிதா சவு கிடையாது ஒண்ணுமே இல்லை இப்படியே தொடர்ந்து விடக்கூடியவராக இருந்தால் பெருமானாரினுடைய சாபத்திற்கு சொந்தக்காரராக மாறிவிடுவார் லௌமத்து ஏற்பட்டு விடும் பெருமானார் நாளை சப்பா அத்து செய்ய மாட்டார்கள் எனவே அன்பிற்குரியவர்களை கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபிப்பை உங்களுக்கும் எனக்கும் நம்மளாலவில் தந்தருள்வானாக அனுப்பியா الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا النبي محمد وبارك وسلم عليه اللهم ان التسلام منك والسلام اليك ارجع والسلام تبارك ربنا وتعالى وتعلمت ياد الجلال والاكرام ربنا لا تدعنا في مقامنا هذا غمن الا غفرت ولا هم الا فرجت ولا دينا الا اديت ولا مريضا الا شفيتا ولا حاجه هي لك رلن الا قضيتها ويسرتها و اديتها يا ارحم الراحمين ார் முகமதி வாணிஜிஹம்லா சொல்லி சொல்லி கேள்வி கொடுத்துருக்காரு அதனால நாளைக்கு சார்லாம்